குந்தி பாண்டவாழ்ட்ட சொல்லாமல் உத்தர யாத்திரை போயிடுறாள் ஹிமாச்சலம் போயிடுறாள் காலையில் நமஸ்காரம் பண்ண போறாள் காணும் வேலைக்காரளை காட்டாள் அம்மா வந்து இனிமேல் திரும்பி வரப்போறதுல வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு ஹிமாச்சலத்தில் போய் மகான்களை போய் அண்டி பகவத்குணம் கேட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ண போறாள திரும்பி ஆற்றுக்கு வரப்போறது இல்லைன்னு சொல்லிவிட்டாள் நாம் ஏதாவது தப்பு பண்ணி இதெல்லாம் பட்டாபிஷேகம் காணதுக்கு அப்புறம் தேரப்போட்டுன்னு ஓடினாள் பிராதாக்கள் திரௌபதியோட போய் பிடிச்சு விட்டாள் நாற்பது மது நடந்து விட்டாள் நமஸ்காரம் பண்ணி வரணும்னு கூப்பிட்டாள் இந்தமாதிரி திரும்பி ஆற்றுக்கு வரமாட்டேன் நீங்களாம் நன்னா இருக்கிற போது நான் கிளம்பி போகணும்னு பரப்பிட்டேன் சொன்னால் அம்மா நாங்கள் ஏதாவது தவிர பண்ணி அதுக்காக கோவிச்சுன்னு போறீங்களா அப்படி இல்லாமல் நீங்கள் ரொம்ப பிரியமா இருக்கீங்க இந்த அன்போடு போகணும்னு நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்தாச்சு சௌக்கியமா இருக்கிற சந்தோஷத்தோடு பரப்பிட்டேன்னா இந்த கவலை இல்லாமல் நான் போய் நாமா சொல்லுவேன் பகவத்குணம் காப்பேன் பெரிய வாழ்றதில்ல மனசுக்கு கவலை இல்லாமல் இருக்கோம் அதுக்காக பரப்பிட்டேன் ரொம்ப நிர்பந்தம் பண்ணினால் வரமாட்டேன்னு விட்டாள் திரும்பி அப்போ தர்மபுத்திரன் என்ியம் நீ பண்ணியானோ அது மாதிரி கர்ணன் அந்த பிரபு யுத்தத்துல போயிட்டான் அவன புண்ணிய காலங்கள்ல நீங்க நினைக்கணும்னு அழு ஆடா கர்ணம் சததம் யுத்தத்துல முன் கால பின் வாங்காத கர்ணன் நீங்க நினைக்கணும்னு ஆளா சமபுத்தா என்ன பண்ணணும் ஆளா புண்ணிய காலங்கள்ல ஏகாதசி துவாதிசி அமாவாசிய மாச சங்கரமணம் இது மாதிரி புண்ணிய காலங்கள்ல கர்ணப்பிரியதாம் கர்ணப்பிரியதாம் மகாதானங்கள்லாம் பண்ணணும்னு ஆளா பூதானம் கோதானம் சொர்ணதானம் கன்னிகாதானம் இதெல்லாம் மகாதானம் இந்த தானத்தினுடைய பலங்களா அளவு சொல்ல முடியாதுன்னு தன்னித்தோ தானம் சொல்லு பெரிய இந்த தர்மத்தை பண்ணு விடாதேன்னு சொல்லுவாள் அது பண்ற புத்திரன் நூத்திர உத்தம் தான் இருப்பான் ஒரு குடும்பம் அன்னதானம் பண்றது ராத்திரி எதுவும் பகல்லையோ வண்டியோடு வந்தால் வண்டிக்காரம் மாட்டுக்கு தீனி வந்த வாழ்க்கை ஆகாரம் போடுறது அப்படி போடுறது எல்லாரும் அந்த ஊருக்கு வந்துட்டு தான் போவாள் அங்கே முன்னாடி சொல்ல வேண்டியதும் இல்லை அவங்க அப்படி போஜனம் அப்படி பண்ணி வச்சிட்டு இருந்தாள் அவள் குடும்பத்தில் கள்ளம் வந்துவிட்டான் ராத்திரி இரநூறு பேர் வந்துவிட்டான் நெல் விற்று பணம் வச்சுருக்கா முப்பதாயிரம் ரூபா பணம் இல்லை சமீப காலத்தில் வந்தால் அவர் பக்கத்தில் டார்ச்சில் கட்டி வச்சுருந்தார் அதை அடுத்து சாவி எடுத்து கொடுவோம் காட்டான் அப்படியே பொட்டி இன்னத்துல பணம் எடுத்து நீங்கள் எடுத்து எங்களை ஒன்றும் பண்ணாது முப்பதாயிரம் ரூபாய் இருக்கு எடுத்து நடுவோம்னு விட்டார் ஆகாட்டான் பத்து காவலுக்கு வந்து நின்னான் காவலுக்கு இருக்கிறதும் டார்ச் எப்படி அடிக்கிறவங்க மூஞ்சி பார்த்துட்டு கூப்பிட்டான் ஏய் நமக்கு வண்டி மாட்டுக்கு போகும் தீனி கொடுத்தாலே அவ விடுறா இது நீ சொன்னான் உடனே அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் இன்னொரு இடத்துல போய் திருட போகிறேன் நாங்கள் திருடின்னு போகிற மட்டும் நீங்கள் பேசினே இல்லைனா நாங்கள் எதாவது பண்ணிவிடுவோம் ஹரே ராமராமான்னு பேசாமல் இருந்தார் போய் திருட்டு போட்டா இந்த போய் திருடா கொடுக்க மாட்டாங்களா எல்லாத்தையும் அழிந்து போய் சொல்ற போது தர்மஸ்டாலையும் சொல்ல வேண்டியிருக்கு தர்மம் பண்ணாதவனும் சொல்லறானே அதுல அவளையும் சொல்ல வேண்டியிருக்கு அவள் வருஷமா கூட இருக்கணும் அதுக்காக என்ன பண்றது நான் நடந்தே சொல்றோம் அவன் ஆச்சரியப்பட்டாள் ஆஹாஹா ராமன் காப்பாத்தினா மகான்கள் காப்பாற்றினாள் சாதுக்கள் தான் தாங்கள்லாம் காரில் போனா விட மாட்டாள்னே ஆமா வண்டியில் போறனாலையும் அப்படி காரில் போறதுனாலையும் இப்படி எங்கள் ஊரை தாண்டின்னு போகலாமாம்பான்னு போனா கதை இப்படி வாழ்னேன் கூப்பிட்டு கூப்பிட்டு அன்னம் போடுறது பூஜை பண்ணங்கிறது ஈஷ்யம் பண்ணம்ங்கிறது அப்படி உபச்சரிக்கிறது தர்மம் ஒரு நாளும் கைவிடாதுங்கிறத நாம் நன்னா பார்த்துக்கலாம் சந்தேகமே இல்லை அது எத்தனையோ ஆயிரம் இடத்துல பார்க்குறோம் தர்மம் ரச்சிக்கிறதுங்கிறத நம்பிக்கையோட செய்கிறவாள் நன்னா தான் இருக்காள் அதைத்தான் நாம் அப்படி இப்படி வந்து அவன் சொன்னாள் தன் நிமித்தம் மகாபாகோ ஆனந்தத்யாஸ்தோ புத்தமன் தமபுத்தன் அது மாதிரி தானம் பண்ணாளா அம்மா வந்து பரலோகம் போன குழந்தையை மொக்குண்டு கவலைப்படுவலாம்னு இந்தூரில் மட்டுமல்ல பரலோகத்துக்கு போன குழந்தையை மோக கொண்டு கவலைப்படுவாள் குழந்தை சாப்பிடலேன்னு ஆனால் மாதாவுனுடைய அன்பு அவன் குழந்தை வெளியூர் போயிருப்பான் அவனுக்கு பிடிச்ச சாமான் ஆற்றுல பண்ணி சாப்பிட மாட்டாள்னே தாயார் அவன் குழந்தையை நினச்சி கண்ணால் ஜெலப்படுவாள் அதுக்காக ஒரு பிண்டம்னே அம்மா எனக்கு பிடிச்ச நீ பண்ணாமல் இருந்தியே அதுக்காக மாத்திர பிண்டம் ததாம் மாத்திரையிலே பதினேழு பிண்டத்துல அது ஒரு பிண்டம் ஆச்சாரியால் சொன்னாள் மாதாவுக்கு எது செஞ்சும் போறாது ஆதிசங்கரம் கர்மாவே எல்லாம் சகர்மனால் பாபகே நானு உபரிஷத்து ஞான்கண்டத்திலயோ ஆத்மாவுனிடத்திலோ ஒரு கர்மா புண்ணியமோ பாபமோ ஒட்டாது எல்லா கர்மாவையும் சியாகம் பண்ணினவா அப்படிப்பட்ட ஆச்சாரியால் அம்மாவுக்கு போய் அக்னி பிரதானம் நான் ாலும்ழந்தைகள் வந்து அம்மா உனக்கு தீர்த்தம் வேணுமா உனக்கு பசியா இருக்கா சாப்பாடு வேணுமா அந்த ஆனந்தம் தனியா இந்த மூணு காகியம் பண்ணல கதறிப்பிட்டாள் அப்புறம் வந்தேனே மரண சமயத்துல சத்ரன் மடியில் எடுத்து வச்சிருந்து வாக்கிலே புஷ்டமில்லாத க்ஷீலத்த வெள்ளி உத்ரிணியால விடணமே நான் ஜலம் கூட விடலையே விமானத்துல பரபுறதுக்கு அப்புறம் தானே வந்தேன் தத்தம் மாதே மரண சமயே தோயமபிவா மரண திவசின அம்மா சாதமும் இல்லாம போ சன்யாசியாச்சே ஸ்ராதம் பண்ணபடாதே சன்னியாசி சாதம் பண்ணா வரமாட்டாத்திரும் வரமாட்ட நப்தோ மாதே மரண திவசே தாயர் மனு நப்தோ மாதே மரண சமைய தாரகமனு அம்மா வேலையா இருந்தாலும் ஒரு காரியம் அவசியம் பண்ணணுமே மரண சமயத்துலே அம்மாவுடைய தலையை மடியில் வச்சு வலது காதுல ராமா ராமா தாரக ராமாவ அலரணமே நான் அதுவும் அலரலையே வாட்டத்துக்கு அப்புறம் வந்தேன் அகாலே சம்பிராப்தே ஐ குரு தயாம் அக்காலத்துல வந்தேனே சன்னியாசம் மண்ணா போயிடாம இருக்க முடியா நீங்க பண்ணணும் அகாலே சம்பியாசம் அழுதாளா இப்படி அக்னி பிரதானம் பண்ற காலத்துல கதறிப்பிட்டு வாக்கரிசி போடுற போது சொன்னாலாம் அம்மா உங்க வாக்குக்கு நான் அரிசியா போடுறது நீங்க பரமேஸ்வரனை ஆராதிச்சு என்ன பிள்ளையாக பெற்று குழந்தையாக இருக்கும் போது மடியில வச்சு தன்யம் கொடுத்து உங்க வாக்கால என்னெல்லாம் சொன்னேன் தெரியுமா என்னை முக்தா மணிஸ்வம் நயனம் மமேதி ராஜே திஜீவேம் சுத்தம் மாத தண்டுலமே பசுஷ்கம் முக்தா மணிஸ்வம் நயனம் மமே என்ன மடியில வச்சிருந்தேன் என் மணியே என் கண்ணே என் ராஜாவேன் இழே அந்த வாய்க்கு வரட்டரிசி போடுறேனேன்னு அழுதாள ஆச்சாரியாள் பகவத்பாதாள் அவளுக்கு ஒரு கர்மா அவளை வந்து பாதிக்காது பரமேஸ்வரன் காசுதோஷி அவன் வந்து இப்படி சொன்னானேனா ஒரு ஜீவனாகரன் அவன்லாம் எந்த மூலை மாதாவுக்கு அதனால வந்து ரிஷிகள் போய் சொன்னாள் அம்மாக்கு தனியா சில பூஜை பண்ணனும் நாள் எந்தெந்த நாள் தயாயாஞ்ச மகா அனுஷ்டகாசு விர்தஊச்சயாய்ச்ச காஸ்ராந்திஸ்ராே மகாலயத்தில் இதிலெல்லாம் தனியாக அம்மாவுக்கு மாதவரணம் கிரகணே சந்திர சூரிய யோகம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இதிலெல்லாம் அம்மாவுக்கு தனியாக வரணம் வச்சு பூஜையா மாதவரணம் ப்ரக்கூரியா அது அந்நியற்ற பத்மாசாகனு தார் கையிலே பண்ணுறா போல பண்ணணும் நாந்தியிலேயே கல்யாண நாந்தியிலே அதுக்காக தெரிஞ்சவாள் என்ன பண்ணுவாள் தெரியுமோ என்ன விதமான வஸ்திரமாக வாங்கி அம்மாவுக்கு தனியாக வரணம் மரணம்னு தொண்ணூத்தி ரெண்டு வயசு இருந்தாள் ரெண்டு மணிக்கு வரும் சந்திர கிரகணம் பாத்தியாரை ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லுவாள் அம்மாக்கு ஒரு வருணம் தனியா உண்டு சந்திர கிரகணம் இத்தனா தேதி தங்க கட்டி பண்ணி வச்சுன்னு கொடுப்பாள் எதாதுன்னு வெள்ளி கொடுக்கறது இல்லையா தங்கம் கொடுக்கறது ஏன்னா பரமேஸ்வரன் கண்ணிலிருந்து விழுந்த ஜலமாம் மல்லி அதுக்காக தங்கத்தை கத்தியா கொடுப்பாள் அப்படி கொடுக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு அவளுடைய அது மாதிரி கொடுக்குற வழக்கம் மாத்திரவர் நம்ம பண்றவனு ஹூன்னு அழுவாள் நம்ம அம்மாவை நினைச்சிருந்த தொண்ணூத்தி ரெண்டு வயசுல இப்ப இருபத்தி ரெண்டு வயசு பயன் அம்மாவை சத்துரூபா பார்க்குறான் தொண்ணூத்தி ரெண்டு வயசானவா அழவாள் ரெண்டு நாள் சொன்னருவா அப்படி எல்லாம் மகன்கள் எல்லாம் அதுக்கு மாதிரி நம்ம தேசத்துல இந்த தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் நம்பி பரலோகம் போனவாளு அங்கே இருக்காள்னே நினச்சிக்கிறது ஏதோ காசிக்கு போயிருந்தா நம்ம அப்பா அங்கே எதுவும் தஞ்சை பணியாக பண்ண அப்பா பத்து நாளா பட்னி அரிசி வாங்க பணம் இல்லையாக்க நான் இங்கே ஏன் தஞ்சை பணியாரம் அலறிண்டு போகாதோ அது நம்ம பிரிவாடெல்லாம் நம்பி நம்பி செஞ்சிருக்காள் பரலோகத்தை பரலோகம் போன பிறகு என்னை பத்தி கவலையா அப்பாவுக்கு சமூக சார் கீழ் விழுந்து விஷ பெருமூச்சு விட்டு மூச்சை அடைஞ்சு கதறினாலா நான் நந்தா இருக்கணும் போய் அப்பா கவலைப்படுறனாளா அப்படி கவலைப்படுற பிதாவுக்கு எத்தனை சாதத்தில எதை வாரி கொடுத்தா போறாது வாக்கியா எப்ப அவள் பண்ணாதான் என்ன உயிரோடு இருக்கிற போது சொன்னதை காக்கணும் இரண்டாவது மறிச்ச பிறகு சாதத்தனைக்கு கணக்கு பார்க்காம வாரி கொடுக்கணும் அவன் ஹிஷ்டமா கொடுத்து அபிஷ்ரவணத்துக்கு வேத வித்தங்களை சொல்லி கோமுல்யமா தட்சிணா கொடுத்து நாலணா ரெண்ணா கொடுக்கூடாது மூணு ஆறு ரூபாய் ஒரு ரூபா ஒன்பதனா ஆறாம் ரூபா அப்படி கொடுக்கணும் அமூல்யமா கொடுக்கும் பண்ண புண்ணியமாக அப்படி வாரி கொடுக்கணும் பிரத்யப்தம் பூரி பௌஜனாது தயாயாம் பிண்டதானாச்சா பேரஹ் பிண்டதானம் பண்ணணும் இந்த மூணும் பண்ணினாதான் அவன் பிள்ளை இருக்கா தவி புத்தரச புத்திரதா எவனா புள்ளே அணி புள்ளை தன்னை பிள்ளை செய்தோ ஒரு புள்ளை இருக்கா அவன் எப்படி மூணும் பண்ணித்தான் அப்படி எல்லாம் ரிஷிகள் சொன்னதை சுவாமி நடத்தி காட்டினால் ராமாவில் ராமச்சந்திரன் அப்பாவோட சண்டை போட்டுமே பார்ப்பானே உலகத்துல சண்டை போட்டு தெய்வமான வச்சால் சுவாமி அகண்ட ராஜ்யத்தை விட்டுட்டு போனால் அதனாலதான் இந்த கதையை நாம் கேக்குறோம் நினச்சு பாக்கிறானா அப்பா சுத்தி அனுப்பிச்சு விட்டாரு இத பண்ணணும் எப்படி பண்றது என்னமா பண்றதுன்னு புரியலயா அது சின்ன காரியம் இல்ல சிந்தையன்னு ராஜசூய இஷ்டியம் ரூபமான இந்த இஷ்டியே எப்படி பண்றது பண்ணி பண்ணி யம் கர்ம கமியை கிரிசரிந்திரன் ஜராஜி விஷயம் யுத்தம் மகான்கள் பெருமையும் மகிமையும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டது தர்மபுத்திரர் இது என்னமா நான் பண்றது சத்கர்மாவாச்சே அப்பா வேற பழனும் சொல்லிவிட்டா நாரதர் வேற வந்து சொல்லிவிட்டார் மகான்கள் சொல்லிவிட்டா பிதா சொல்லிவிட்டார் கவலைமாஜம் எல்லாம் எல்லா ராஜாக்கள் கையெழுத்து வாங்கிக்கணும் உங்களால நான் தோல்வி அடைஞ்சு உங்களுக்கு உட்பட்ட ஒண்ணு அப்படி கையெழுத்து தான் இந்த ராஜசூகம் பண்ணலாம் இது என்னமா பண்றதுன்னு யோகிச்சாலாம் தர்மபுத்தர் சிந்தையன் ராஜசூரிய புகப்பாப் மீட்சர்ஷிம் ரோச்சமான ய பெருமையை கேட்டு அப்பாவின் சொன்னத்தில இருந்து ராஜசூயம் பண்ணி பண்ணுவான்னு மனச தீர்மானம் பண்ணிவிட்டாலாம் தர்மபுத்திரன் உடனே இங்க இருக்கிற மந்திரிகள் பெரியவாள் எல்லாரையும் கூட்டு காட்டாளாம் நான் ராஜசூயம் பண்றதுக்கு அர்ஹமானு காட்டாளாம் மகான்கள் பார்த்து அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னா வந்துடும் அதிகாரம் அவன் அதிகாரம் இல்லேன்னா இல்லை நம்ம சாஸ்திரத்திலே ராத்திரியிலே ஜலப்பிரபு ஸ்நானம் பண்ணா பெரியவாழ்கிட்ட போய் பண்ணலாமான்னு கேட்டு பண்ணுவோம்னு அதுக்குள்ள ஒத்துவ இல்லை ஒரு தீபத்தை வச்சுடாது பண்ணிருந்தாள் சாட்சிக்கு இல்லைன்னா ஜலத்தில் இறங்கப்படாதா இத்தனை நியமங்கள் உண்டு நம்ம இந்து மதத்தில் இதெல்லாம் ஹிந்து தர்மம் இந்த தர்மங்கள்லாம் இப்போ கூட எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாமல் போயிடும் கொஞ்ச நாள் போச்சுண்டா அதை நினச்சா தான் கவலையாக நம்ம தேசத்துக்கு எதனால் பெருமையோ அந்த பெருமை போயிடும் நம்ம தர்மத்தால் தான் நம்ம தேசத்துக்கு பெருமை பாக்கி இல்லாமல் நம்ம ஊரில் அணுகுண்டு பண்ணுறவன் இருக்கானா பாக்கி ஒரு காட்டில் நம்ம ஊரில் வந்து மோட்டர் கார் பண்ணுறவன் இருக்கானா அவெல்லாம் ஒரு சஜினுக்கு எத்தனையோ கார் பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் இருக்கா அதனால நம்ம ஊருக்கு பெருமை வல்ல நம்ம ஊருக்கு பெருமை வந்தால்தான் தர்மத்தால வந்த பெருமை ஆச்சாரியர்களையும் கரையாடத்துக்கு என்ன மார்க்கம் மனசாந்திக்கு என்ன மார்க்கம் அத்தனை சிறப்பு நம்ம தேசத்துக்கு காரணம் தர்மம் இருக்கிறதான் காரணம் பார்த்து காட்டாள பண்றதுக்கு அர்சமான காட்டாளாம் வேது எனக்கு நம்பிக்கை இருக்கு பரலோக்கத்துல தேவதைகளுடைய பிரசாதம் கிடைக்கும் யஜ்னம் பண்ணான்னு எனக்கு நம்பிக்கை உண்டு அது என்னமா நான் சாதிக்க முடியும் அதுக்கு நான் அருகனா நீங்களா சொல்லணும் ஆளாம் உடனே மகர்ஷிகளும் பார்த்து நீங்க சொன்னது நீங்கதான் சரியான அதிகாரி நீங்க யார கட்டாயம் நீங்க பண்ணணும் உங்களை வேறு யாரும் ராஜசூயம் பண்ண முடியும்னு ரிஷிகள்லாம் சொன்னாலும் பீமாதிகள்லாம் சொன்னாலாம் பிராத்தாக்கள்லாம் அண்ணாவை பார்த்து ரிஷயோ பிராதரச் கிரதான் பண்றதுக்கு சரியான அதிகாரி ராஜசூயம் பண்றதுக்கு பண்ணுங்க நாளா துசராத்மாத்ம நினச்சால என்ன நினைச்சா யஜ் தருது கேவல ஆத்மவிருத்தையே நம் நம்மாத்து க்ஷேமத்துக்காக இல்ல ஜகத்து முழுக்கடைறதுக்காக பண்ற கர்ம ஈகம் வாஸ்தவமான தேச சேவை அக்னூ பிராப்தாஹு உபதியாக்கும் இதுக்கு சம்பந்தம் புரியுது அது எப்படி என்ன சம்பந்தம் புரியல அத நம்ம வேதம் போய் சொல்லி இருக்கு அக்னியில ஹோமம் பண்ணா உடனே சூரிய நடத்துல போறது சூரிய நடத்துல போன உடனே மழையை கொட்டும் பண்ற சுகாம் சசியாய மகவாதிமம் தே சூரிய ராஜாக்கள் சொன்னா காளிதாசன் அக்னியில ஹோமங்கள் பண்ணி ஜபஹோமம் பண்ற பெரியவாள் உள்ள மட்டும் நம்ம தேசத்துல கஷ்டம் வராதுன்றாள் ஜபதாம் துக்கதான் செய்வீபோ நவித்யத்தை அபஹோமம் பண்ணிட்டு இருக்கிற பெரியவாள் மட்டும் நம்ம தேசத்துக்கு கஷ்டம் வராது நீங்கி போயிடும் அடையறதுக்காக பண்ற கர்மா தான் ஏதோ நம்ம நன்னா இருக்கிறதுக்காக பண்றது இல்லை லோகக்ஷேமார்த்தமா பண்ற காரியம் பண்ணுவோம் மனசுக்குள்ள தீர்மானம் தர்மம் இப்படியும் ஒரு தீர்மானம் பண்ணா அப்பா சொல்லிவிட்டாள் ஆரந்தர் சொல்றாள் அந்த இன்னொரு யோசனை பண்ணிட்டாலாம் மனசுக்குள்ளே ஜெகத்து மூக்கத்தை அடைகிறது ியன் அவியம் உயர்ச்சுணா எத்தனையோ கர்மாக்களது வைஷ்ணவன் ஹனீ சதஸே அவன் உபரவம்னு சொல்லி இந்த சமக்கத்தில் கூட வருது பாருவோம் குழி தோண்டுவாள் அந்த குழி தோண்டினா அதனால என்னன்னா ஜகத்தில் முழுக்க ஆபிச்சாரம் விபிச்சாரம் இந்த குடும்பத்துக்காவது மணி இருந்தால் அதெல்லாம் தொலைஞ்சி போய்டுமுன்னே அதுவும் அந்த கிராமத்தில் ஏதாவது பிளி சுவிங்க வச்சு வாத்தில் போய் இந்த தகுட்டகுட்டை வச்சு சில மண் தரித்திர மந்திரங்களை இந்த வீடை விண்ணா போய்டும் அது விண்ணா போனதுக்கப்புறம் இந்த வெச்சவங்க வீடு போடும்னே பணம் கொடுத்து வைக்க சொன்னவங்க வீடு விண்ணா அப்புறம் வெச்சமும் போயிவிடுவோம் அப்படியே அது வரும் இதெல்லாம் இந்த தோஷங்கள்லாம் உண்மையோ அப்படி கலப்பை எடுத்துன்னு விழுவாள் ஞூமியில அதனால ஜெகத்து கலப்பை எடுத்து விழுறவாழ்லாம் நல்லா இருப்பாளா அவ கலப்பை பிடிக்கிறா பாருவாள் இருப்பாள் வாழலாம் நல்லா இருந்தா தானே ஜெகத்து நல்லா இருக்கும் இப்படி எல்லாரும் நன்னா இருக்கணும்னு எங்க போய் பாருவங்களே எல்லா ஜாத்தியும் சொத்து சொத்து தான் பேசுற வழக்கம் வேதத்தில் ஒரு குடும்பத்துல கஷ்டம் வரப்படாது அவ கண் கலங்கப்படாது அவள் அவணம் பண்ற குடும்பங்கள்லாம் கஷேமமா இருக்கணும் தம்பதி இப்படி பிரார்த்தனை என்ன இப்படி யாராவது பிரார்த்திக்கிற மதம் பார்க்க முடியுமா நீங்க இப்ப எல்லாரும் நன்னா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்ற மதம் சாத பிரகரணம் கௌதமர் சொல்லு வந்த வரபோது அனுமதோசிய நமஸ்காரோ மந்திர அபிராமணாலும் சொல்லணும் சாத்திரத்திலே தாய் நமஸ்கார மந்திரம்னா என்னன்னால் ரிஷியல் சொன்ன மந்திரம் ஆருஷமான மந்திரம் அது அதை மிதாட்சரிக்காரர் கீழே எழுதினார் தேவதாபிய மகாந்த தேவதாபிதாங்கிற மந்திரம் தாய்ரா பார்த்துட்டு வெள்ளக்கான ஹைகோர்ட் டெய்ஜியா இருந்தவன் ஆச்சரியப்படுறார் கௌதம தர்மத்துக்கு அவன் ஒரு முகவரை எழுதியிருக்காள் ரொம்ப நன்றா இருக்கான் இல்ல அவரை போய் அவன் பண்ண தப்பது அவர்வேத தர்மத்தை பத்தி ரொம்ப சொல்றாரு அதனால அவர் எஜுர்வேதி ஊகிச்சுக்கிட்டார் இந்த ஊகங்கள்லாம் எவ்வளவு தூரம் வேதத்தை பத்தி சில பேர் குதிரையை பத்தி பேசிருக்க அஸ்வவேதம் என்னன்னா குதிரை பிடிக்கிறதுக்காக சொல்லி கொடுத்த ஒரு கர்மான் இப்படி சொல்கிறான் உப்பை பற்றி எழுதியிருக்கு அதனால சமுத்திரக்கலையில் எழுதியிருக்கணும் இது அதனால் எவ்வளவு காதி பாவம் மாறுவான் குப்பை பற்றி எழுதினா உடனே ஆட்டை பற்றி எழுதியிருந்தால் ஆட்டும் தலையில் உட்காந்து எழுதினான்னு சொல்கிறான்னு இப்படி எதையோ காதி காரண பாவம்னு சொல்லி சொல்லுவாள்வா அதெல்லாம் அவ்வளவெல்லாம் நான் போவானா அவன் அப்படிலாம் சந்திரபீஸ்னு சொல்லலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான் ஸ்ரீசக்கரம் போட்டால் அவனோ அவள் சம்சாரணமும் அது மாதிரி போடுறவாள் இப்போ நம்ம ஊரில் குறைச்சல்லை அவ்வளோ அழகாக ஸ்ரீசக்கரம் போடுவாள் பல பக்கங்கள் எழுதி வர்ணமாலான ஒரு பக்கம் எழுதியிருக்காள் என்ன சொல்லா மந்திர காயத்ரி சந்த காயத்ரிமாவா பிறந்த வரதண்டத்துல மந்திர காயத்ரி கபிக்க முடியாது எல்லாம் விட்டு இருக்கானோ இந்த காயத்ரி பண்ண முடியாது ஊருக்கு வரணும் இவனே அதை விட்டுற நீ அந்த கூட அவன் இங்க வரட்டமே இப்படி நினைக்கிறான்னு குழந்தைகளுக்கு இப்படி விபரீதமா தோன்றுறது காயத்ரிக்கு மேல மந்திரமே இல்லை காயத்ரியா பரவும் மந்திரா தெய்வம் பரம் சமம் தானம்சியா பரம் விரதம் காய்ச்சிக்கு மேல மந்திரம் இல்லை அம்மாக்கு மேல தெய்வம் இல்லை அன்னதானம் தீபதானத்துக்கு மேல தானம் இல்லை ஏகாதசி உபவாசம் துவாதசி பாரனைக்கு மேல விரதம் இல்லை இது நல்லா சுலபமான தர்மத்தை வாரி குவிக்கிற ரகசியம் இது ஏகாதசியிலே சுத்த உபவாசம் இருக்கணும் குடியில்லை ஏதாவது உப்பு இல்லாமல் இருக்கிறது ஏதோ பலகாரமாவது பண்றது அல்லது வங்காயமாவது அன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது ஏதோ பி ஏம்ஏங்கிற மாதிரி ஏதாவது அன்னைக்கு ஏகாதிசின்னு ஒரு பகவான யாவது நினைக்கிறது பகவான் நினைக்கிறதுக்காக தான் வச்சிருக்காரு நாட்டுல போய் கட்டா பத்தனை நாளைக்கு பண்ணி இருந்தார் அதிக ஏகாதி இப்படி அன்னோதக்க சமந்தானம் அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு வீடான தானம் இல்லை பரமசம் இப்படி விஷயம் போய் தீர்மானமா என்னன்னது ஒரு சொன்னதுன்னு அப்படி காயத்ரி மகா மந்திரம் அந்த மந்திரத்தை பத்தியே வாழலாம் பேசிருக்காள் செத்துன ஒரு ஜாத்திய குறைவாக ஒரு ஜாதி அப்படி சொல்லவே இல்லை அம்மா ஊர்ல வேதம் அம்மா ஒரு குள்ள நல்லா இருக்கணும் ஒரு குள்ள கட்டு போயிடணும் எல்லா குழந்தைகளும் முதல்ல பாச பண்ணணும் எல்லாரும் கை நிறையா சம்பாதிக்கணும் நன்னா இருக்கணும் அதுதான் சொல்லுவது மாதா வேதம் அது பொதுவா தான் சொல்லும் ோகூக்கட்சேமத்தூக்கி கம நி யாரம்பய மனசாஹரிம் உடனே என் பகவான் கோபாலின ஸ்மரிச்சாலாம் தர்மபுத்திரன் என்ன இந்த கர்மா பூர்த்தியாகணும்னா பகவத் அனுகிரகத்துல பூர்த்தியாகணும் அது சர்வாத்மாவான பரமாத்மா தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் நடத்தி வைக்காதான் மனசுல புரியணும் நமக்கு சாமர்த்தியம் இருந்தாலும் அறிஞ்சதாவது கஷ்டம் வந்துட்டு தேசத்திலே வந்தது என்ன பண்ணினாஞ்சதாமி விழுறது ஜலத்தை மரங்கள் அலறி விழுறது பெருந்தா தடிக்கிறது எத்தனை பிரதமர் சேர்ந்த பெருந்தா தடிக்கிறதை நிறுத்த முடியுமாட்டி மணல கொண்டு கொட்ட முடியுமா சத்தியப்படுவோம் ஏதோ இருக்கிறதா மணலாமையை தவிர்த்து பெரிய உத்வாத்தங்களை என்ன பண்ண முடியும் யாரு வந்து என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் மேல சர்வேஸ்வரனால ஹரிட நாராயணனால கோபாலனுடைய பிரசாதம் வேணும் அந்த பிரசாதத்தாலதான் நாம் கஷமத்தை அடையலாம் சொன்னாள் எதான் விஷ்ணு புராணத்தை சொல்லிருக்காள் எதாம் மகாத்மா காந்தியும் ஜபிச்சு சொன்னார் மாளவியா ஜபிச்சார் அதை கேட்டு காந்தி ஜபிச்சார் எல்லாரும் காந்திய பக்தி இருக்கு விசுவாசம் இருக்கு அவர் ஜபிச்ச மந்திரம் என்னன்னு தெரியாது பகவான எப்ப மறக்கிறையோ போல ஆபத்து சம்பன் ஆராயணஸ்மிருதி பகவான நினைக்கிற போதெல்லாம் சம்பத்துன்னு இருந்தாள் நம்ம பிரிவானுக்கு எல்லாம் சம்பத்து அதுதான் தான் எப்போ சுவாமியை ஸ்மரிச்சு ஒரு கவலை இல்லையே துக்கம் இல்லையே கண் கலங்காம இருந்தாள் இப்ப எல்லா வசதியும் இருக்கு கண் கலங்கிறது மனசு பறக்கிறது சுகம் இல்லை சாப்பிட்டா சரிக்கல படுத்துட்டா சுக்கம் இல்ல ஞானம் வலி இது ஒண்ணு உட்பாரை சுவாமி சுகம் இல்லாம பண்றான் இதுக்கு என்ன காரணம் நம்ம கர்மா தான் காரணம் மகிரும் போய் நான் போகிறதுக்கே இடமில்லை ஐபத சம்பதோர் ஐவ சம்பத விஸ்மரணம் விஷ்ணோம் சம்பத்து பகவான மறக்கிறதாம் விபத்து சிஷ்யன் தீட்டு என்னன்னு மரணம்னா என்னன்னு காட்டான் பகவத் விஸ்மரணமே மரணம்னா ஆச்சாரியாய் பகவான மறக்கிறதா மரணம் இது தீட்டுன்னு காட்டான் திருட்டுனா இந்த பத்நாட்டுனா வருது இதெல்லாம் திருட்டுல தானம்னா போய்டும் பதினோரா நாள் போய்டும் போகாத திருட்டு எந்த போது பண்ணாலும் போகாத திருட்டு திருட்டு நகால காட்டான் ஆதி நூத்தி எண்பத்தோரு கிழுவ நூத்தி எண்பத்தோரு பல அதிவாரி கூட்டி விட்டாரு பார்த்துக்கிட்டு சொல்லியா அவன் இது வேத சாரமும் அதெல்லாம் அவன் வாக்குறது பரமேஸ்வரனும் சர்வ வித்யாதிபதி அவன் அவனை இனிமே புரட்சா போய் காட்டாக புஸ்தகம் படிச்சா அப்படி சிஷ்யனுக்கு வாரி சொன்னா அன்னைக்கு இருந்த சிஷனுக்கு சொல்லல இப்ப நமக்கு சொல்லியிருக்காரு அன்னைக்கு இருந்து சிஷியனுக்கு தெரியிறது இன்னைக்கு நமக்கெல்லாம் புரிஞ்சிருப்பதா சொல்றாள் அதான் நம்ம மனசுல வாங்கிக்கணும் அவருக்கோ சொன்னாலும் நினைச்சுடாது நமக்கா சொல்லி இருக்காள்னு தெரிஞ்சுக்கணும் सर्वोकात्म्वा जनसा हरिज मनाद्यंतमजूवयाद सन्मतिहा स्वामी एरो जीवन मादरी तेरपाड़िया அம்மா அவனுடைய பார்த்தா அவன் பரமாத்மான்னு எல்லாருக்கும் தெரியும் ஈஸ்வரன் நல்லா தெரியும் அப்படிப்பட்டவனுடைய அனுகிரகம் தான் வேணும் பகவானுக்கு அட்டாத எண்ணம் கிடையாது அவன் யோசனைக்கு ஆகப்படாத விஷயம் கிடையாது அவன் காரியத்துக்கு பூர்த்தி இல்லாத கர்மா கிடையாது அவன் எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் பூர்த்தி ஆகும் ஆகினால பரமாத்மா கோபாலனுடைய அனுகிரகம் அவன் அழிச்சின்னு வரணும் யாக நமக்கு நடந்துவிடும் தீர்மானம் நாளா பரம யோக்கியன ஒரு மாதிரி ராஜசூயம் பண்ணம் நினைக்கிறேன் நீங்க வரணும் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இப்பவே வந்து வந்து முன்னாடியே இருந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாலாம் குரு அத் எவ்வளவு பந்து நினைச்சுன்னு அனுப்ப இல்லையா அவன் மாமா புள்ளே அத்தா அப்படி அனுப்பலையா குருவா நினைச்சுன்னு அனுப்பிச்சாலாம் குருவத் பூத உறவை சுவாமியும் கீதைன்னு சொல்ல போறாசு நீ எனக்கு சகா அதனால நான் சொன்னேன் அர்ஜுனா மன்மனா திரும்பி திரும்பி சொல்றாரு என்னத்தினால சொன்னேன் தெரியுமா நீ எனக்கு சகா நீ நான் சொன்னா நம்புவேன் அதனால சொன்னேன் அர்ஜுனா அர்ஜுனாங்கிறாரு இப்படி அர்ஜுனனுக்கு சொல்லு நமக்கெல்லாம் சொல்லி இருக்காள் நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் சகா நமக்கெல்லாம் மித்திரம் வேற பகவானை யாரு மித்திரம் யார சொல்ல முடியும் கைவிடவே மாட்டார் ஆச்சாரிய சர்வூத குருவான பரமாத்மாவுக்கு சுவாமிகிட்ட போய் சொன்னான் அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணி சபையில போய் சொன்னார் राजो मेशादिभिहांक्षते स्मयुिष्ठिराधुकड़ वन दूसम व्यासर वन சௌமிய ஆச்சாரியனான சௌமியம் இருக்கார் இன்னும் பல தேசத்துல ராஜாக்கள்லாம் வந்திருக்காள் உங்களை தரிசனம் பண்ணணும் நீங்க வந்து ராஜசூரிய மகாயாகம் பண்ணணும் அது உங்களுடைய உத்தரவு கண்ணு பண்ணணும்னு காத்துக்காள் உங்களை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாள் தர்மபுத்திரன்னு தூத்தன் சொல்லிவிட்டானா உடனே சுவாமி பார்த்தாள் என்ன ஒயினாள் உடனே பரப்பாளா அதான் பகவானுடைய வாத்சல்யம் பகவானுக்கு அந்த பத்தாளத்துல இருக்கே அது அந்நியாதிரம் உடனே பரவால் நீங்க இருக்கிறவாட்டா சொல்லிட்டு வசுதேவர்க் இந்திரஸ்துக்கு டெல்லிக்கு வந்துட்டாள் தர்மபுத்தன் இருக்கிறார் வந்ததே தர்மபுத்திரன் என்ன பண்ணா நமஸ்காரம் பண்ணி அத்தியபா தியாஜமணி உங்களுக்கு பூஜை பண்ணி பூர்ண கும்பம் கொடுத்து ஐட்டி வந்து மேலநாளத்தோட வேத கோஷத்தோட சுவாமியை உட்காந்து வச்சு பிரார்த்திக்கிறாள் பிரார்த்திதோ ராஜசூயோமே ராஜசூயங்கிற மகாயாகம் பண்ணம் நினைக்கிறேன் கேவல இச்சையா நான் ஏதோ நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும் பண்ணல ஜகத்து முழுக்க நல்லா இருக்கணும் அந்த அண்ணத்துல பண்றேன் அத நான் பண்றதுக்கு அருகனா அது பண்றதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் ஆனா எவனிடத்துல எல்லா பாக்யங்களும் இருக்கும் எவனை எல்லா ராஜாக்களும் பூஜைப்பாடோ எவன் எல்லாருக்கும் தலைவனா இருக்கானோ அவன்தான் ராஜசூரியம் பண்ணம் சொல்றாள் அது மாதிரி அதிகாரம் எனக்கு இருக்கா தெரியலேன்னு கேக்குறாளா தர்மபுத்திர சுவாமி பார்த்து அவருக்கு இருக்கு வேதம் போய் சொல்லித்தது மானுஷமான ஆனந்தம் என்னன்னா ஏதோ பத்து ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வைக்கணும்னு சந்தோஷப்படுறானே இது மனுஷ ஆனந்தம் இல்லை இது கொசு மாதிரி மனுஷமான ஆனந்தம் உபனிஷத்து அசிஷோ திருடி தியேயம் பிடிவீ சர்வீத்தோ மாஷ ஆனந்த நல்ல போகோகியங்கள் எல்லாம் இருக்கணும் நல்லபலம் இருக்கணும் மனோபலம் இருக்கணும் நல்ல பந்துக்களுடைய சமத்தி இருக்கணும் இந்த உலக அவன் கையிலிருந்து பூமிக்குள்ள வளையற தங்கம் முழுக்க அவன் இருக்கிற இடத்துக்கு வரணும் உலகம் அவன் கையில் இருக்கணும் இந்த பூமிக்குள்ள வளையற கோலா தங்கம் அமெரிக்காவில் இருக்கிற தங்கம் எல்லா தங்கமும் அவங்ககிட்ட கொண்டு கொடுக்கணும் ராஜா கிட்ட கொண்டு கொடுக்கணும் அப்படி உள்ளவன் ஆ ஒருவன் இருந்து அவன் மனசுல இருக்கிற சந்தோஷம் ஆருகமான ஆனந்தம் நாள் இது மாதிரி ஒரு ஆள் வேணுமே யாரு நாள் யுதி பிரபுதையா தர்மபுத்திரிகள் போயிட்டு ஏன்னா நல்ல பிரதாக்கள் உத்தம பத்னி உலகம் முழுக்கவா கையிலே ஜெயம் அப்படிப்பட்ட பிரபு தர்மபுத்திர அவர் நான் அதிகாரியான் கேக்குறாளாஸ்வரோய ூய கி மாவேத்தியமே தமம் ரஷ்ண கிளா சமராஜிராசூய காரிஜ மாத்தியமே சுத்தம் பண்ணணும் சொல்றேன் அதுல நிச்சயம் நீங்க சொல்லணும் நான் பண்ணலாமா என்ன பண்ணணும் எனக்கு அது நான் அதிகாரியா சர்வேஸ்வரனால நீங்க சொல்லணும் நான் காக்கணும்னு சொல்லி சொன்னாளா சுவாமி சொன்ன தர்மபுத்திர ஒண்ணு சொன்னார் மூணு பிரகாரமா சமாச்சாரம் காட்டா சொல்லுவானா உலகம் சிலவன் வேண்டியவன் காட்டாக அவனை அனுசரிச்சு தர்மத்தை மாத்திக்கூட சொல்லி விடுவாளா அப்படி சொல்லி விடுவா சாதம் பண்ணாம விட்டா கூட விடலாமா நானும் காட்டா அவருக்கும் ரொம்ப அன்பு இருக்கும் விட்டு போல அன்புள்ளவனை வைத்தியம் அன்பு உள்ளவன் கடன் வாங்காதே அப்படின்னு தான் போய் சொல்லி சுக்கராச்சாரி எந்த இடத்துல வந்து எத்தனை மித்தம் இச்சந்தி தத்த திரீனின் அகார ஏற்றுனா எந்த இடத்துலே சாஸ்வதமா அழியாம இருக்கணும் அந்த இடத்துல மூணு காரியம் பண்ணாதே என்ன என்னன்னு கடன் கொடுக்கிறது வைத்தியம் பண்றது ரொம்ப ஓண்டிவருக்கு வைத்தியம் பண்ண உப்பே சேர்த்துக்கூடாதுன்னு இருக்கும் அந்த வியாதிக்கு ரொம்ப ஓண்டிவரா இருப்பார் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு வாங்க டாக்டரை அவருக்கு அவர் இடத்துல இருக்கிற மரியாதையில கொஞ்சம் மாதங்கள் இல்ல கொஞ்சம் அப்படாத மட்டும் கூட போடும் இது அப்படாத உப்பு ஏறி கிடக்குமே எத்தனை உப்பு இருந்தாலும் அது ஒண்ணும் பண்ணாது அது தெரியாது அது உடனே போய் இன்ஜெக்ஷன் பண்ணா போல அந்த உப்பு சொல்லிவிடுவார் அதனால சாப்பிடா சார் சொல்ற டாக்டர் போய் பண்ணிக்கொண்டு நமக்கு வண்டி வாடா இருக்கிற டாக்டர் சொல்லிக்கிட்டா அவர் என்ன பண்ணுவார் இத்தனை பெரிய உப்பு செத்துக்கலாமான்னு அதனால என்னமோ கொஞ்சம் சேர்த்து போல கொஞ்சம் சேர்த்து போலேன்னா அப்புறம் இவரு ஒன்றரை உப்பு செதுக்கிறார் டாக்டர் இருக்காரு என்ன நினைச்சது அதனாலே வந்து சௌஹம் இருந்ததே ஆன தோஷத்தை சொல்ல பயப்படுவாடா சில பேருக்கு சொல்றாரு நாம அவர்கிட்ட போய் அவர் மனசுக்கு விரோதமானதை சொல்லிக்கிட்டா நமக்கு ஏதாவது உபகாரம் பண்றதை குறைச்சி அதுக்காக பாதகம் இல்லை விட்டுருமோ சாக்கத்தை சொல்லுவா இவருக்கு ஏதாவது எப்போ முதலே சமயம் காட்டா குடுக்கறதும் அவர் மனசுக்கு எது அப்படி கைச்சிட்டு போடுவாடா சுவாமி சொன்னா இந்த சீத்தையை அடையறதுக்காக தானே சுக்ரீவனை போய் பண்ணிட்டேன் என்ன வந்து முதல்ல சொல்லிடுவேன் ராவணனே அப்படி சொன்னாள் சொன்னால் அதுக்கு பதில் சொல்ற போது நான் உன் பண்ணிட்டு இருந்தா முதல் பண்ண வேண்டியது கர்த்தவியம் தர்மமேவான்னு பசம் நீ நான் இருக்கணும் போகும் நீச்சம் ஆகினாலும் தர்மத்துல போய் மாத்தி சொல்லப்படாதான் அப்படி சில பேர் சொல்லி வாழா சொல்லிவிடுவா இன்னும் சில பேர் தனக்கு தன்காஜி ஹானியா போடுமேன்னு புரிய மூணாவதுல போய நதிக்கு போற மலை மேல வேற முடிய மலை மேல நீ அதுன்னும்பா என்னால முடியல ஷன கூட்டு ஆற்று போராணிக்கு இந்த பைபிள் போய் கொடுத்தான் பிரபலம் ஸ்கூல் அது மாதிரி ஆத்துக்கல பிரபோது ஒரு மந்திரம் மனுஷி ஆத்துக்கு போராணிக்கு சொல்லி கொடுக்குற மந்திரம் இது சத்யம் வதம் சத்தியம் பேசி தர்மத்தை அனுஷ்டி வேதத்தை ஒரு நாளைக்காவது ஒரு வாக்கியமாவது சொல்லாம விட்டுடாதே தத்மையை சந்தித்ததே என்னாவோ ஒரு எந்தையோ நீ ரொம்ப நாளா முப்பது வருஷம் நாப்பது வருஷம் இருபது வருஷம் என்னோட சிறந்திருந்தேன் என் நேரத்துல தப்பு ஏதாவது இருந்தா அதையும் நீ அனுஷ்டிக்காதே கம்பாணி சுச்சரித்தானி என்னத்துல என்னென்ன நிலவு இருக்கோ அது எல்லாத்தையும் நீ அனுப்டி ஏதாவது தப்பு இருந்தது பிராரப்தோஷமா நான் ஆச்சாரியம் பண்ணார் நானும் பண்றேன்னு பண்ணாதே அதுவும் இத்தராணின்னு காட்சி அதை பண்ணாதேன்னு காட்சி ஏன்னா பிராரப்தோஷமா புத்தூடி போடலாமோ போடப்படாது என்னமா அவருன்னு தெரியுமோ என்னமா போடுறான் நான் கவனிச்சேன் போடுறதில்லை நான் போடுறேன் அப்படின்னா என்ன புகையிலாம் என்னன்னு தெரியாது கூட நாங்க தெரியவா இருக்கிற போது போட்டு அப்படி எங்க பித்தாவை எல்லாம் இருக்கிற போது பயப்படுறது இப்ப குழந்தையெல்லாம் எப்படி தெரியுமோ காலன் வீட்டுல போட்டுக்கிறாங்க அதனால தாம்பரம் கூட வரதில்லை பயப்படுவா பெரிய ஒரு மரியாதையா இருக்கும் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரயில்ல கொடுக்கறா போற எனக்கு அவனுக்கும் பழக்கம் வந்துட்டா எனக்கு வேணும் கிடைக்கும் பண்ணி வைக்கிறான் துரபியாசத்தை ஏதோ ஒரு பண்ணிணுட்டா அதுக்காக இருக்கும் நல்லதே அவதான் மகான் தப்பு பண்ணாம இருந்துட்டாள் சொல்ல முடியாது என்ன பூரோகம் ரெண்டும் இருக்கா தூரம் ஒருவன் உபாத்யாம் சைதா சோபா நம்ம சோப்யாயிட்டா ஸ்ரீவரு அர்த்தம் பண்ற போது பரமேஸ்வரன் புண்ணியபாப மிசிதமான லோகத்திலயும் வந்து நிற்கிறாளா ஆறு எப்படி ஆச்சாரியாளா வராளா பரமேஸ்வரனே ஆச்சாரியாளா வராங்க சங்கராச்சாரிய ரூபரிஷ்யமான யுத்தகேஷ ஆயாங்கிற இடத்துல அப்படி ஆச்சார் பரமேஸ்வரனே வரப்போறாள்னு வேணும் சொல்லிவிடுது முன்னாடி ஆச்சாரியால வரப்போறாள் சொல்லிருக்காள் ஆகினாலே இது ரெண்டும் உள்ள இடம் என்று வரும் புண்ணியம் பாபம் ரெண்டு உள்ள இடத்துக்கு தான் மனுஷனா வந்து சேர அப்படிப்பட்ட ஊர்ல தப்புகள் இருக்கலாம் எந்த அதே அதே தர்மம் நினைச்சு அவனும் இருக்கும் தாங்கினவாழ் நீங்க நீங்கள் அப்படி சொல்ல மாட்டேன் பார்த்து சொல்றே தூ தானே எனக்கும நீங்க அப்படிதான் சொல்லுவேன்னு காட்டால் உடனே சுவாமி சொன்னாலாம் எல்லா குணமும் இருக்கு ராஜசூயம் பண்ண வேண்டிய குணம் முழுக்க உங்களுக்கு இருக்குன்னாலாம் சர்வயர் குணையீர் மகாராஜினம் அபிஷி சகசிரீ ருத்தாஷ்டி எல்லா குணமும் இதுக்கு நீ சமிராட்டன் அதுல ஒன்னும் சந்தேகமில்லை எல்லாம் உங்களுக்கு தெரியும் சுவாமி சொல்றாள் சமூகத்த விஷயம் ஒண்ணும் ஆனாலும் ஒரு சின்ன விஷயம் ஞாபகப்படுத்துறேன்னு ஆனா பகவான் என்ன ஜகாசந்தன் இருக்கான் பெரிய ராஜா அபாரமான பலன் அவன் ராஜசூயம் பண்றேன்னு ஆரம்பிச்சு ஜெகத்து முழுக்க ஜெயிக்க போனான் உடனே அண்ணாயிரம் ராஜாக்கள் வந்து எல்லாம் ஜெயிச்சு நாங்க ஒப்புத்துக்கிறோம் நீங்க ராஜசூயம் பண்ணுவான் நாங்க அபிஷேகம் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம் சாம்ராஜ்யா மட்டும் பண்ணி வச்சுருக்கலாம் உக்கிஜாசியோசயு சுமா ஆகாதவன உத்தியமாஷா ஆூயமா இத்தனைய ஆசாசனம் இத்தனைய ஆசீர்வாதம் மேல மேல மேல மேல க்ஷேமத்தை கொடுக்கிற மந்திரம் இதெல்லாம் அபிஷேகத்திலே சாமிராஜ் இந்த பிராமணனுக்கு இந்த சாமிராஜ்யாஞ்சாமின்னு சத்யனுக்கு இப்படி மேல இந்த இந்த அர்ணா இருக்கு அவன் சாமான்யமான மனுஷபலம் உள்ளவன் இல்ல சிவாராசனம் பண்ணினவன் பரமே பரமேஸ்வரமான அனுகிரகம் இருக்கவருக்கு மகாதேவம் பெருமே தெய்வ பலம் இருந்தது அவனுக்கெல்லாம் இப்ப இருக்கிற துஷ்டம் எல்லாம் வரும் எம்டி நம்ம அவன்கிட்ட எல்லாம் सा ईश्मी महादेव महात्मा उराजि महादेव उपासी பரேஸ்வரன் ஆசுத்தோஷூர்வத்தாக்கூக்கம் பிள்ளுவம் சலிலம் கிஞ்சி சமர்ண முமன் கம்பி சமன் கம்போட்டியிபலோகேதிருபிள்வருதிரி ஜலம் அமன் கம்பா சமன் கம்ப மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமலோ பரமேஸ்வரனுடைய காட்டிவிட்டா போடுவா அந்த குடும்பத்துக்கு எம இல்லையா நரக இல்லையா அப்படி உருகின மனசு பரமேஸ்வரன் நாராயணன் அப்படி இல்லை நல்லா அழுத்தி பார்ப்பார் நஞ்சு எப்படி இருக்குன்னு பரீட்சை பண்ணி பார்ப்பேன் பரமேஸ்வரன் அப்படி மாட்டாள் உடனே உருகி போடணும் பரமேஸ்வரனுடைய மனசுவாள் சொன்னால் பிரம்மலோகம் போனாலும் ஒரு சாசும் எனடா என்னமடா வந்தேன்னு காட்டாளா ப்ரிவை விரிவான தேவம் பதமிதம் லயோபாய் வித்திரைர்வழை விரிவ பரமசிவனை ஏமாத்திட்டு வந்துட்டேன் பிரம்மலோகம் நானும் பிரம்மாட்டேன் என்னவாடா ஏமாத்தினேன்னா ரெண்டு மூணு பிள்ளைல இருக்க ரோட்ல இருக்கிற மரத்துல இருந்து ஏறி எடுத்தேன் பரமேஸ்வரன் தலையில போட்டேன் என்ன வேணும்னா பிரம்மலோகம் போருட்ட பரமசிவனை ஏமாத்தி விட்டேன் நானும் அதே க்ஷணத்துல கைதாசத்துல கழுக்குன்னு சிரிச்சாலாம் பரமேஸ்வரன் அம்பாள் வந்து நீங்க என்ன சிரிக்கிறேன் என்ன ஏதோ பிரியாசம் பண்றேன்னு ஆனால் பார்வதி இல்ல இல்ல நான் ஒரு பக்தனை ஏமாத்தினேன் அது காசு இருக்கிறேன் அடி வச்ச மண் எடுத்து ஒருத்தன் நெத்தியில விட்டுண்டா அவனுக்கு பிரம்ம பட்டம் கிடைச்சு அப்படிப்பட்ட இந்த தரித்திர பிரம்ம லோகத்துக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா ஏச்சு விட்டேன் நாளா பக்தனை என்னன்னா என்ன வேணும்னா ரெண்டு மூணு பில்வதளத்தை மேல போட்டு என்ன வேணும்னு காட்டேன் மேல அர்ச்சனை பண்ணவனே நான் காட்டா பிரம்ம பட்டத்தைலாம் கைலாசத்தை கொடுக்கலாம் அவனுக்கு கைலாசத்தை கூட கொடுத்து என்ன வேணுமே பிரம்மலோகம் பாத்துட்டு வரணும் டிக்கெட் இல்லாமல் போயிட்டு வரணும் மன்யத்தே அப்படி சொல்ல தெரியும் பரமேஸ்வரனுடைய பரமேஸ்வரனை நான் வந்து தெய்வமா அடைஞ்சேனே என்ன பாக்கியம் பண்ணினேன் பரமேஸ்வரன் உபாசிச்சா ஒன்றுவாருவாறு கண்டாள் அப்படி பாடியிருக்காள் செட்டியார்கள் தர்மநாராயணன் செட்டியார்ன்னு இருந்தார் ஏழு மணிக்கு பஞ்சாட்சி கொட்டி அடியில் வந்து உட்காருவார் ஒன்பது மணி மட்டும் வாரி வாரி கொடுப்பார் எத்தனையோ வருஷமா கண்டு பரமேஸ்வரனுடைய பெருமை சொல்லும் போது கண்டாலும் செலவிடுவார் அறிவாறி குடுக்கிற தெய்வம் பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரன் போய் உபாசிச்சு மகாதேவம் மகாத்மான ஜராசந்தன் ஜகத்து மூக்க ஜெயிச்சுட்டானா சிவாராசனம் பண்ணி பரமேஸ்வரர் பிரசாதத்தாலே மகாதேவ் பிரசாதத்தாலே இப்படிப்பட்ட ஜராசந்தன நீர் போய் ஜெயிச்சாதான் இந்த யாகம் அவன் சுலபமா ஜெயத்துக்கு வரமாட்டான் பதியம்தான் அவன் தயாரா இருப்பான் ஜபாயனை ஜிச்சுட்டா ஜத்துல இருக்கிற ராஜாக்கள்லாம் ஜெயிச்சா போற ஆயிடுவாள் என்ன அவனுக்கு பேர் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காள் பாருங்க அவள் எல்லாம் இனிமே ஜெயிக்க வேண்டாம்னு இவனை ஜெயிச்சா அவள் எல்லாம் ஜெயிச்சா போற அர்த்தம் ஆகினாலே அவனை यही योजना ஜெயிக்கிறதுக்கு யோஜனை பண்ணும் மேஜம் நிச்சய இத பத்தி யோஜனை பண்ணுதுன்னு சொன்னாள் சுவாமி தம்ம புத்திமசேவன் சொல்றாங்க என்ன எங்களை யோஜனை பண்ணி சொல்லி சொல்றீங்களே இந்தவே யோஜனை என்ன நீங்க எங்க பக்கத்துல இருக்கும் போது இந்த என்ன யோஜனை பண்ணணும் ஹி கோவிந்த ஜேஷாம் நாஹோ பவான் சதா எங்களுக்குதான் ஜெயம் எங்களுக்கு நாகாள் நீங்கள் சர்வேஸ்வரன் நீங்க இருக்கிற தானா ஜெயம் வருது எத்தனை யோகேஸ்வரர் கிருஷ்ணோ எத்த பார்த்தோ சமஸ்தரா யார போய் கேட்கணும் எங்களுக்கு காகிய சித்திக்கு உடனே தர்மபுத்தர் சொன்னார் என்ன யோஜனை பண்ணுங்க சொல்லலாமா என்ன அச்சுதாச்சு யம் எங்களுக்கு தெய்வம் நீங்கள் உங்க சரணத்தை நாங்க கண்டிப்போம் அப்படி இருக்கிற போது எங்களை யோசனை பண்ணி நீ பாத்துக்கோன்னு சொல்லலாமா பாண்டவான நீங்க எது சொன்னாலும் அப்படி நடக்கும் உங்க வாக்கால சொன்னா போரும் ஒரு நேம ஒன்னு சொன்னால் எந்த குடும்பத்துல உங்க அனுகிரகம் இருக்கோ அந்த குடும்பத்துல சர்வதி அஷ்டலட்சுமி வசிப்பல் உங்களை மறந்த குடும்பத்துல டீச்சர் கூட கிடைக்காது நாள் ஏஷாதேஷ் லக்ஷ்மி பகவான் இங்க இருக்காளோ அங்க அஷ்டலட்சுமி இருப்பலாம் பகவான் வைமுக்கியத்தை குடும்பத்துல தீர்த்தம் கூட கிடைக்காது எல்லாம் பகவான் பின்னா சர்வபாக இருக்கும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லைதான் பட்டத்தில் சொல்றபோது குருவாயூர் கோவில் சுவாமி இருக்காருன்னு சொல்லல குருவாயூர்ல ஆர் உட்கா தெரியுமாள் அந்த பாக்யம் ஜனானாம் நான் ஜனங்களுடைய பாக்யமே உட்கார் இருக்கு ஜங்குடி மீ தவாதி சாட்சா உருப்பேந்த சோந்திரந்தவோத்மே முக்கித்த ன அப்பே உபது புருஷாத்மகம் ப்ரம தவாதி சாட்சா குருப்பே அந்த மாகியம் ஜனியம் குருவாயூர் கோவில் உட்கார்ந்து உருண்டு திரண்டு ஆறாவது அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கிறதாக தூண்டினா அதெல்லாம் காணல் கண்ட ஜலம் இருக்காது ஈஸ்வர பிரசாதம் தான் தேவை அந்த பிரசாதத்தை அடையத்துக்கு தான் சாது சமாதமும் புண்ணியஜரித்திருப்பா இருக்காது நாம் கஷேமத்தை அடைய முக்கியமா என்ன வேணும்னா மகான்கருணம் தான் வேணும் அவ்வாறு கஷேமாயிருந்து பராசரம் ஒரு பிரகரணம் பாபம் பூனையை கொண்டு வந்தார் புகன் நீசனா இருக்கும் பூனை செத்து போயிருக்கும் அதுல செத்து போனா தொந்தரவு பண்ணும் தொண்டையை வந்து பாதிக்கும் குழந்தைகளை வந்து பாதிக்கும் இப்படி இல்லாம சொல்லிட்டே வந்தார் அதுக்கு இன்னொரு வந்தார் குறிப்பிட்டு கடைசியில பார்த்தா ரெண்டர் வயசுக்கு மேல ஒருத்தருக்கு எல்லா பாபமும் பண்ணிருக்கோம் தோணித்து எல்லாம் தோணித்தது இன்னமே இவர் இந்த பிராயசி கேலிக்கு கோழிக்கு ஒழுங்குமே வர வந்து பிராயசித்தம் பண்ணிக்கிறது போடாது நூறு வயசு இருந்தா போன என்ன பண்றதுன்னா ஒரே ஒரு பிராயசித்தம் பண்ணிக்கோ எல்லாம் போய்ட்டு என்னன்னா பதினாயிரம் காய்ச்சி ஜபிச்சு பத்து நாளைக்கு ிய சவபிராயஷ் சித்தார்த்தாள்யசுக்கு மேல என்னால முடியாது ஒரே ஒரு பிராய் இருக்கு அடுத்தது அதுக்கு மேல என்ன இருக்குன்னு காட்டாதே நாள் பராசரஸ்மிருத்தியில பராசராமதாக கலில பராசரைய சொல்லுக்குதான் பிராமணியம் இனி எல்லா விஷயமும் சொல்றாள் முழுமது கொண்டு என்ன காய்சியை எழு கால போய் நமஸ்காரம் பண்ணி நான் ரொம்ப பாதி என் பாபம் போய் நான் பொருள்னு சொன்னாள் அதுக்கு மேல இல்லையிருக்காள் அதுக்கு மேல முடிச்சுட்டு முடிச்சுருக்காள் பிரம்மணா பிரசாதேன சர்வபாபை பிரமுட்சது மனப்பூர்வா பண்ணா உடனே பலனை கொடுக்கிறது கஷேமத்தை அடைகிறாள் குழந்தை இல்லை பரிகாரங்கள் பண்ணலாம் என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் ம்ன்ன போய் பசு எத்தனைவாள் போய் இறங்கின குடும்பம் பெரிய கடனான குடும்பம் குடும்பம் அடகு வச்சு நகையெல்லாம் அடகு வச்சிருந்தேன் இவா அங்க போய் மனத்தை முடிச்சோம் கடல் எல்லாம் நீச்சு என்ன பாத்திரம் போய் இறங்கறதா அதனால இறங்கி போய் சமீபத்தில் நடந்த அவள் இருக்க சொல்றேன் சாட்சி இருக்கா எந்தெந்த சொன்னோ எல்லா மணி நாள் குடும்பத்தோட வந்து சுவாமி கோபாலம் மாதிரி பிள்ளை குழந்தை எல்லா படத்துக்கும் சமுத்தமா இருக்கா அந்த குடும்பமும் நல்லாயிருக்கு எந்த இறங்கினாலும் குடும்பத்துல ராஜேன் சொன்னது அவ ரொம்ப வாழ்க்கை அவன ராஜா தெரிவிச்சாள் என்ன ஆடி போய் உற்சவத்துக்கு அவள் தனியாக கொடுத்தாள் நீ இருக்கணும்னு தான் அவன் வீசுவாளத்தான் இருக்கு அப்படி போய் பிரவசனம் பண்ணேன் அவ குடும்பம் வேலையா போய் கரணா இருக்குன்னா அது மனசுக்காக அவ எனக்கு வந்து இல்லை அவள் அஷ்டசாஸ்திரம் நான் வர ஜாதி அவளுக்கு எனக்கு ஒன்றும் சம்பந்தம் ஒண்ணும் இல்லை அவாத்திரம் ஒன்றா நான் வாங்கிக்கிறதும் இல்லை எனக்கு ஒன்றும் வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவள் போய் சாது கூட போய் நாங்க போய் என்னால அவளுக்கு உத்தாசம் ீ மந்திரம் அல்ல ஓடி வந்து மாதிரி ஏன்னா இருக்கிறவங்க ஒன்றுமே தள்ளிவிடும் அப்படியே காட்டு மாதிரி புரிஞ்சு நாசி அதே மாதிரிதான் குருதான் இடத்துக்கு வருவோம்னா அப்புறம் பேரன் பேசி எல்லா கல்யாணமும் நல்லா நடக்குமே விக்னேஷ் பூஜை நிறைய எடுத்து வச்சுட்டா அது அப்புறம் இந்த ஒரு கல்யாணம் மட்டும் இல்ல அப்புறம் நிச்சய கல்யாணம் தான் ஏழை குடும்பமா இருக்கிற போது எங்க பெரியவாள் நிறைய எடுத்து கை நிறைய பணம் எடுத்து வைப்பாள் மேல எ சொல் தெரியுமோ நான் நினைக்காதே தெரியும் வெட்டி இருக்காலும் தர்மத்தினால வந்த வாய்க்கால் தானே இது அப்படின்னா போதுவாரத்துல எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குமத்தினுடைய பலம் முக்க பாரத லட்சம் பாரத தாரத்தை நீ சங்கரலிங்க சொன்னா போதும் நம்மளோ அவள் தான் நம்ம தேசத்துக்கு பெரிய ரசனம் அவளை பத்தி நேர சூடேன்னு ஏதோ கொண்டாடி சுடேன்னு நினைக்கிறாங்க சொல்லுவேன் அவ மாதிரி எல்லாரும் ஆகட்டுவேன் அதுக்காக புரட்சியாரதுக்காக இல்ல அவதிரி இருக்கட்டும் பெருமை அடையட்டுமே சேமத்தை அடையட்டுமே எல்லாருமே அவா இன்னைக்கு சொன்னால் பாரதத்துல இருக்கிற சம்மத்தை பத்தி கலம்பரம் பேசிட்டு போதும் சொன்னால் மனசுக்கு பாரதத்துல என்ன இருக்கு அதான் புரிஞ்சுக்கணும் தர்ம கோஷம் சம்பந்தம் எந்த தேசத்திலையும் எந்த குடும்பத்துக்கு போராத காலமும் கிருஷ்ணா அந்த குடும்பத்துக்கு தெய்வத்தை மறந்து இங்கு வந்து பின்னாடி பூரூபம் எந்த குடும்பத்துக்கு க்ஷேம காலமோ அந்த குடும்பத்துல தெய்வத்தை புடிச்சு பாடுற விமுகி லக்ஷ்மி ஜராஜமே யன்புத்த பக்கத்துல போய் உட்கார்ந்து ராஜசூரியன் பண்ணி இருக்கிறேன்னு சொல்றாங்க நாமெல்லாம் பண்றேன் பிராணாயாமம் என்ன பண்றது இன்னும் அப்புறம் இந்த நடுவு போகல இருக்கும் அப்ப என்ன பண்றது கர்மான ஏதாவது தவிரஸ்மரணம் தான் எல்லாம் இருக்கு ஜானு எல்லாம் இருக்கேத்தானு பரம் பிராயஷ்டித்தம் என்ன இதுக்கு மேல கிடையாது அர்த்தம் குருவான கிருஷ்ணஸ்மரணம் அப்படி ராமல்லா கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்றோம் அவருக்கு அனுகூரம் நிலகண்டம் பிரசாந்தம் மாராஜ மா சொத்துல கூடா சொல்லாம் என்னும்பத்துல சொன்னது மட்டும் இல்லையா நமஸ்காரமும் பண்ணுவான் சொனத்துல நமஸ்காரம் வருவா சொல்ல வந்து ராமா வருமா பகவான் ராமா வருவா என்ன ஒன்னா தத்துவம் வந்து தான் தத்துவம் கிழி வந்து தூண் தத்துவம் தான் கத்துவன் எங்கும் கூட தூக்கி வந்தா ஜப்பானுக்கு ஜப்பானுக்கு கூட்டா நீ இங்க கத்திரியே கத்தர நீ இது சம்பந்தம் இல்லாம கத்துவன் பிரபஞ்சமே புரி அதுல ஜிஜேஷி கே நந்திருஷ்ணாச்சு மாதவே நகையை சொலாவே இப்படி கட்சி ஆண்டவன் தெரியாத புலகாஷ் போய் பக்கத்துல கண்டகி நதி தீரம் போய் விழுந்து நமஸ்காரே அநாரதம் என்னாச்சு தெரிய ஆரம்பிச்சாலும் எப்பவும் ீிம்லம்ஜாஹரி பாம்தீயாத்திரி தம்பம் ரா மனசாஸ்மரத் சந்தாரமாண்டம் மனோரம் மஞ்சுழபாஷணம் ராபுரம் மோரத்னூர்திஜி குண்டலிநிபாமாவதீயாத்திரீதாம்பரம் மந்தார பரிண்டனோராஷணம் ராம திவ்விரபூஷம் முரிசி சேலே ரத்னீட்டம் மகர குண்டலம் மந்த பீதாம்பரம் ஸ்வர்ண காஞ்சி யூகி கிரேயமான கரணம் கல்யாணமூர்த்தியா தரிசனமா கிடைக்குமா பாவசங்கீர்த்தனத்தாலே இத்தனையும் வந்துதான்